அவர்கள் கூறியதாவது நான் மாதவிடாய் மாதவிடாய்காரியாக இருக்கும் சமயத்தில் நபிசல்லூமாக வாரிஹி வசல்லம் அவர்களின் அருகே படுத்துறங்குவேன் அவர்கள் சஜிதா செய்யும் போது அவர்களின் ஆடை என் மேல் படுவதுண்டு